அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தூண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேளையிலிருந்து சிம்மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உண்மை வே என சுருக்கமாக அழைக்கப்படும் வைரவன் கோவில் சுப்பிரமணியார் மகனார் மாணிக்கம் என்பவர் பல்லாண்டுகளாக தமிழுக்கு நிலைத்த தொண்டாற்றியவர் அவர் தம் இளமை காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வே சுபமா தம் பதினெட்டாம் வயதில் பர்மா அதாவது இன்றைய மியான்மர் அதன் தலைநகரான ரங்கூனில் ஒரு அங்காடியில் வேலை செய்தார் ஒருநாள் அங்காடியின் உரிமையாளர் தம்மை தேடி ஒருவர் வருவார் எனவும் அவர் வரும்போது தாம் இல்லை என கூறும்படியாகவும் வேசுபமா மாணிக்கத்துக்கு கட்டளையிட்டார் ஆனால் அவருக்கு மறுமொழியாக அங்காடியின் உரிமையாளர் வெளியில் சென்றிருந்தால் இல்லை என்பேன் அவர் இருக்கும்போது கேட்டால் எவ்வாறு இல்லை என சொல்வது நான் அப்படியெல்லாம் பொய்கூற மாட்டேன் என உரிமையாளரிடம் வேசுபமாணிக்கம் உறுதியாக கூறினார் இதனால் சினம் கொண்ட உரிமையாளர் அன்றே அவரை வேலையிலிருந்து நீக்கி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார் இந்நிகழ்வே பிற்காலத்தில் வேசுபம மாணிக்கத்தை பொய் மாணிக்கம் என பெருமையோடு அழைக்க காரணமாக அமைந்தது ஆம் உண்மையின் சிறப்பு வாழ்வில் மேன்மையை தரும் சிந்திப்போம் வாழ்வில் உண்மையை பேசுவோம் நன்றி